தொண்ணூறு அறிவிக்கின்றான் என்னிடம் ஒரு முழம் நெருங்குவேன் என்னிடம் ஒரு முழம் நெருங்கினால் அவனிடம் நான் இரண்டு முழம் நெருங்குவேன் என்னிடம் அவன் நடந்து வந்தால் நான் அவனிடம் விரைந்து வருவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி அலிஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு ஐந்து மூன்று ஆறு